நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகுது கற்றாழை மில்க் ஷேக் செய்ய தேவையான பொருட்கள் கற்றாழை ரெண்டு மில்க் ஒரு கப் பனங்கற்கண்டு ஒன்றை ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு நெய் சிறிதளவு செய்முறை முதல்ல இந்த கற்றாழை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து நசுக்கி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் பால் காய வச்சிட்டு அந்த கொதிக்கிற பாலில் ஒன்றை ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்து நல்லா கரையிட்டு வந்துட்டு இந்த கத்தாழியை நசுக்கிறதை எடுத்து அதில் போட்டுடணும் போட்டுவிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு நெய் பாத்திரத்தில் நெய் விட்டு அந்த முந்திரி எவ்வளோ தேவையோ அதை எடுத்து அதை ரோஸ்ட் பண்ணி இந்த மில்கில் கலந்துட்டோன்னா கற்றாழை மில்க் ஷேக் தயார் நட்ஸ் வந்து முந்திரி மட்டும் எந்த நட்ஸ் வேணாலும் நம்ம கலந்துக்கலாம் டேஸ்டியாக இருக்கும் இந்த கோடைக்காலத்துக்கு நல்ல ஏற்ற மில்க் ஷேக் இது உடவுளுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்